வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா ஒரு தயால இதயம் அவதூறு கூறும் நாவை சரியாக்கி விடுகிறது ஆம் ஒரு தயால இதயம் அவதூறு கூறும் நாவை சரியாக்கி விடுகிறது என்கிறார் ஹோமர்